இருநூற்றி எழுபத்தி ஆயிஷா ரவி அல்லாஹ்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சலாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் நான் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்போம் நாங்கள் இருவரும் சேர்ந்து பாத்திரத்திலிருந்து தண்ணீர் அள்ளுவோம்